நற்றினைநியர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜயஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்கள் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி நான் உங்களோட பகிர்ந்துட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி எழுத்தாளர் ஜெய ஜெயகாந்தன் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையும் பார்க்கலாம் மற்றும் இன்னும் சிலரை பற்றியும் பார்க்கலாம் எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆறாவது வரைக்கும் மட்டும்தான் படித்தவர் மதுரை சென்ட்ரல் தியேட்டருக்கு முன்னாடி சில காலம் பாட்டு புத்தகம் வந்து வித்துக்கிட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு தஞ்சாவூர்ல இருந்த லாஜ்ல ரூம்பாயாகவும் இருந்துள்ளாரு கம்யூனிஸ்ட் தலைவர்களோட நட்பு வச்சது ஏற்பட்டதுக்கு தன்னை எழுத்தில் ஈடுபடுத்தி பெரிய பெரும் வெற்றி பெற்றாரு அப்புறம் பிரபல ஆங்கில பட இயக்குனர் ஸ்பீ உண்மையாவே ஆங்கில இலக்கியம் படித்தவர் அப்போ சினிமா பா ஆர்வத்தில் குறும்பாடங்களையும் தவ தயாரிச்சுட்டு சிவம் வந்து சட்டம் பயின்றவர் ஆனால் ச வந்து சிறந்த பேச்சாளர் நன்றி